தர்மையேவ ஹதோஹந்தி தர்மோரக்ஷதி ரக்ஷிதா இது ஒரு ஆச்சரியமான வாக்கியம் மகாபாரதத்தில் யக்ஷப் பிரஷ்னத்திலே தர்மபுத்தரன் சொல்லும் வாக்கியம் இது நாம் தர்மத்தை காட்டோமானால் அது நம்மை காக்கும் நாம் தர்மத்தை அழிக்க முற்பட்டோமானால் அது நம்மையே திரும்ப அழித்துவிடும் ஆக ஒருவொருவரும் தர்மத்தை காப்பதற்குத்தான் பாடுபட வேண்டும் ஆனால் அந்த தர்மத்தை காப்பதற்குள் நமக்கு பல சோதனைகள் வரலாம் பல பரீட்சைகள் வைக்கப்படலாம் நம்முடைய தர்ம சிந்தனம் இருக்கிறதா என்று தெய்வம் பரீட்சை பண்ணி பார்க்கலாம் அப்போதெல்லாம் நாம் சலனப்படுகிற மனதோடு இல்லாமல் சஞ்சலமான மனத்தை ஒதுக்கிவிட்டு உறுதியான உள்ளத்தோடே தர்மத்தை காப்பதற்கு பாடுபட வேண்டும் அது உறவுக்காரர்களோ உச்சார்களோ பணமோ வாழ்க்கையில் உயிரோ இதை போல ஏதை விட்டு கொடுத்தாவது தர்மத்தைத்தான் காத்தாக வேண்டும் அந்த தர்மத்திலே சிறந்தது ஆணுசந்தியம் கருணை எல்லா ஜீவராசிகளையும் சமமாக பார்ப்பது அனைவரிடத்திலேயும் கருணை காட்டுவது நேர்மையோடு இருப்பது சத்தியமே பேசுவது இவை அத்தனையும் தர்மத்துக்கு ஆதாரமான கால்கள் தர்மங்கிறது நிற்கிறதுனால் அது இதைப் போன்ற உறுதியான கால்களிலேதான் அந்த தர்ம தேவத்தினுடைய மகனாகவே தர்மபுத்திரன் யுதிஷ்டிரன் பிறந்தான் ஆகையால் யக்ஷன் உன் தம்பிகளுக்குள்ளே ஒருத்தனை எழுப்பிக் கொள்ளலாம் என்று சொன்னபோது பீமனையோ அர்ஜுனனையோ எழுப்பச் சொல்லாமல் நகுலனை எழுப்பச் சொன்னான் ஏங்கிறதுக்கு காரணம் பார்த்தோம் இவனுக்கு இரண்டு தாயார்கள் அதாவது பாண்டு இரண்டு மனைவிகள் ஒருத்தி குந்தி மூவரை பெற்றெடுத்தாள் மத்துருத்தி மாத்ரி இருவரை பெற்றெடுத்தாள் அந்த மூத்தவளுடைய மூன்று பிள்ளைகளுக்குள்ளே இதோ தர்மபுத்திரன் உயிரோடு இருக்கிறான் அவன் அடுத்து தீமனை எழுப்பச் சொன்னாலோ அர்ஜுனனை எழுப்பச் சொன்னாலோ அப்ப மாத்ரிக்கு பிள்ளைகளே இல்லாமல் போய்விடுவார்கள் அப்ப மாதாக்களுக்குள்ளே இரண்டு தாய்களுக்குள்ளும் வேற்றுமை பார்த்தான்கிற பெரும் குற்றம் தர்மபுத்திரனை வந்தடையும் அப்ப தர்மத்தை அழித்ததாகும் தர்மத்தை காக்க யுசித்திரனை தவிர தர்மத்தை அழிக்க அல்ல ஆகையால் என்னுடைய அடுத்த தாயாருடைய இரண்டு பிள்ளைகளுக்குள் மூத்தவனான நகுலனை எழுப்பு வாய் என்ன தர்மபுத்திரன் சொல்ல பேரானந்தமடைந்தான் யக்ஷன் இதுவண்ணோ தர்ம ரஷணம் இதுன்னா தர்ம சிந்தனை சரி நாலு பிள்ளைகளையுமே எழுப்பிட்டுறேன் என் இவனுடைய நாலு தம்பிகளையும் எழும்ப வைக்க அவர்கள் எழுந்தார்கள் இனி அடுத்த அத்தியாயத்தில் நடந்ததை பார்ப்போம் சதஸ்தே யக்ஷவஜனாது உததிஷ்டந்த பாண்டவாக சட்டென்று மயக்கம் தெளிந்து நாலு பேரும் எழுந்தார்கள் அவர்களுடைய தாகமும் பசியும் தீர்ந்து போயிற்று நாம் மறந்தா உடனே கூட்டிண்டு கிளம்பி வந்துருவோம் இல்லையோ யுதிஷ்டிரம் அப்படி வர்றதா இல்லை யக்ஷனை இந்த பொய்கையின் குளத்தில் ஓர்காலை ஊன்றிக்கொண்டு நூத்தி இருபத்தி களைக்காமல் கேட்டிருக்கிறாய் இந்த கேள்விகள் சாமான்யமான கேள்விகள் அல்ல அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றவன்தான் இந்த கேள்விகளையே கேட்டிருக்க முடியும் ஆகையால் நீ உங்க கொக்கு இல்லை நீ வேற யாரோ எனக்கு சந்தேகமாக இருக்கிறது உண்மையில் நீ யார் என்பதை சொல்லும் இரண்டாவது சந்தேகத்தை சொல்றார் என் தம்பிகள் பீமசேனோ அர்ஜுனனோ நகுலனோ சகதேவனோ சாதாரணப்பட்டவர்களுடைய கையாலே மயக்கமடைய மாட்டார்கள் ஒத்தொத்தரும் எப்பேற்பட்ட போராளிகளை கூட ஜெயிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் நீ அவர்களிடத்தில் சண்டையை போடலையே எடுக்கலே கட்சியை எடுக்கலே நீ பார்த்த பார்வேலைவா மயங்கி விழுந்திருக்கணும்னால் நீ சாமானியப்பட்டவனாக இருக்க முடியாது உன் கேள்விகளை பார்த்தால் நீ சிறந்த ஜானின்னு தெரிகிறது உன்னிடத்தில் அடிபட்டு மயக்கமா என் தம்பிகள் உழுந்துட்டதை பார்த்தா நீ பெரிய சக்தி உடையவன் தெரிகிறது உன் ஞானத்திலேயும் சக்தியையும் கண்டு எனக்கு வியப்பாக இருக்கிறது உண்மையில் நீ யார் என்பதை சொல்லு நீ எட்டு வசுக்களுக்குள்ளே ஒருத்தனா பன்னிரண்டு சூரியர்களுக்குள்ளே ஒருத்தனா பதினோரு ருத்ரர்களுக்குள்ளே ஒருத்தனா முப்பத்து முக்கோடி தேவர்களிலே ஒருத்தனா நீ யார் உண்மையை கூறு இது உண்மையான உருவம் தர்மபுத்திரன் ஒண்ணும் சித்து வேலை தெரிஞ்சவன்லே பார்த்துட்டு உள்ளுக்குள்ள யாரோ இருக்கா போல் இருக்குன்னு சொல்றதுக்கு நேர்மையான முறையில் கண்டுபிடித்தான் இந்த தம்பிகளை ஒருத்தன் ஜெயிக்கணும்னால் எவ்வளவு சக்தி அவனுக்கு இருக்கணும் இப்பேற்பட்ட கேள்விகளை அடுக்கடுக்கா கேட்கணும்னால் எவ்வளவு அறிவு அவனுக்கு இருக்க வேண்டும் இருக்கு இவன் ஆரோவாக இருக்க வேண்டும் ஸ்லோகம் பார்ப்போம் சரத்யேகேன பாதேன கிஷ்டந்தம் அபராஜிதம் பிரிச்சாமி கோபவான் தேவ நமேய்சோ இந்த பொய்கையின் ஒரு கால உணண்டு கொக்கு நாரை ஒரே ஒரு கால உன்னுண்டு ஒரு கால தூக்கிட்டு இருக்கு முல்லியோ அத போல இந்த கொக்கு இவ்வளவு நேரம் நின்னு இருக்கு நூத்தி இருபத்தி நாலு கேள்விகள் வரைக்கும் நின்னு கேட்டிருக்கிறது நீ கொக்கா இருக்க முடியாதுவரஹா நீ பெருமனேவா உருத்திரனா முப்பத்து முக்கோடி தேவர்களில் ஒருத்தனா அட்டவசுக்களா நீ யார் யாரோ இந்த உருவத்தை எடுத்து கொண்டு வந்திருக்கிறாய் மமகி பிராதர இமே சகசிர சதயோதின तं யோன் ந येन ஏன சர்வே நிபாசித்த என் தம்பிகள் ஒத்தொத்தரும் ஆயிரம் வீரர்களோடே போரிடுவார்கள் உன்னுடைய பார்வையாலேயே அவர்கள் கிழ உந்துட்டார்கள் நம்ப முடியல அப்ப நீ யாரோ ஒரு தேவனாகத்தான் இருக்கணும் சுகம் பிரதிபுத்தானாம் இந்திரியான் உபலக்ஷயே சபவான் சுகர்தோஷ்மாக்கம் அவான் அதை விட ஆச்சரியம் நீ நினைத்த மாத்திரத்தில் இவ் எழுந்துவிட்டாளே உலகத்தில் பிராணம் போவது கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா அதே உடலோட மயக்கம் தெளிந்தா போல இறந்தவன் எழுந்திருந்து நான் கண்டதில்லை கேட்டதில்லை ஆனா சுகமா இவர்கள் எழுந்துட்டாலே ஒரு கஷ்டம் பட்டதா கூட இவளுக்கு ஞாபகம் அந்த சக்தியும் உனக்கு இருக்கிறது நீ இந்த ரெண்டு பேர்ல யார் எனக்கு சுகுறுத்தா வெல் இங்கிலீஷ்ல சொல்ற முடியும் அதை எனக்கு யாரான நன்மை விரும்பியா என்னுடைய நன்மையில விருப்பம் இருக்கிறவன் தான் செய்ய போகிறான் நீ யார் எங்கள் நன்மை விரும்பியா அல்லது என் தந்தையா என் தந்தைதானே எனக்கு நல்லது பண்ணணும் தானே மன்னிப்பார்கள் ஒரு குழந்தை நன்னா இருக்கணும் எண்ணம் தந்தைக்கும் தாய்க்கும் தான் இருக்கும் நீ என் தந்தையா அல்லது என்னுடைய நன்மையை விரும்புவனா நீ யார் என்ன யுசிஷ்டிரன் கேட்க எக்ஷன் பதில் சொல்றார் யுசிஷ்டிரா கண்டுபிடிச்சிட்டியே நான் உன் தந்தை தான் யுசிஷ்டனுக்கு ஆச்சரியன் என் தந்தை பாண்டு இறந்து வெகு ஓடிவிட்டன நீ யார் பாண்டுவா யார் வந்து நிற்கிறீர் பாண்டுவை நான் இப்படி கண்டதில்லை மேலும் பாண்ட மகாராஜனுக்கு இப்படி வேறு வேறு உருவத்தை எடுத்துக்கொள்ளும் சக்தி கிடையாது என்ன தர்மபுத்திரன் சொல்ல தப்பா புரிஞ்சின்றிருக்க பிள்ளாய் நான் தான் யம சொன்னேனே என் அருளால்தான் குந்தி தேவி உன்னை பெற்றெடுத்தாள் நான் தான் தர்ம தேவதை யம தர்மராஜன் நரகப்பட்டணத்தையே உயிரும் பிரியும் போது அது கணக்கின்படி அதையடை அந்தந்த லோகத்துக்கு அனுப்பி வைப்பவன் என்னை அடையாளம் கண்டுகொள் அகந்தே ஜனகத்தாத்த தர்மோ அமிர்து பராக்கிரம துவாம் திதி அனுப்பிராச விதிமாம் பிரத பிள்ளைய பார்க்கணும்னு எந்த தந்தை கிட்ட இருக்காது பிள்ளாய் எனக்கு ஆசை இருக்கு இந்த பிள்ளைய பார்க்கணும்னு ஒரு தந்தைக்கு ஆசை இருக்காதா அந்த ஆசையோட தான் உன் முன்னாடி வந்தேன் ஆனா நேர வர்றத்துக்கு ஒரு மாதிரி இருந்தது உருவத்த மாத்திண்டே உன் மூலமா லோகத்துக்கு தர்மத்தை உபதேசிக்கணும் இருந்தது அதுக்காகத்தான் இத்தன கேள்விகளையும் கேட்டேன் தர்மோ அமிர்த பராக்கிரம சாமி திது உன்னை பார்க்கும் ஆசையினாலே வந்தேன் தர்மபுத்திரா கண்டு விட்டேன் நான் ஆர் என் உடல் யாது என்ன தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டாள் நான் தர்ம தேவத்தை உன் தந்தையாருங்கிறத சொல்லுட்டேன் நம் அனைவருக்கும் தெரியும் வாயு பகவானுடைய அனுகிரகத்தாலதான் பீமசேன அவதரித்தார் இந்திரனுடைய அனுகிரகத்தாலத்தான் அர்ஜுனன் பிறந்தார் தர்மபு தர்ம தேவதே பிறந்த அடைகிறார்கள் ஆச்சரியமான ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார் யசக சத்தியம் தமஹம் ஆர்ஜவம் ஹிரீகி அச்சாபலம் தானம் தபன் இத்தேதாக தனவோ மம தர்ம தேவத்தினுடைய உடம்பு எது நம்ம உடம்பு பிருத்திவிப்பு தேஜசு வாயு ஆகாசன் ஆகாயத்தாலும் காற்றாலும் நெருப்பாலும் தண்ணீராலும் மண்ணாலும் நம் உடல் ஆக்கப்பட்டிருக்கிறது தர்ம தேவத்தினுடைய உடலும் அப்படித்தான் ஆனா என்னுடைய உடல் அவர் எதை தெரியுமா சொல்லிக் கொள்ளுகிறார் பத்து உயர்ந்த பண்புகளை சொல்லுகிறார் இந்த பத்தையும் ஒத்தொத்தரும் கடைபிடிக்க வேணும் என்னன்னு பார்ப்போம் யசகா கீர்த்தி இவன் நல்லவன் தார்மிகன் என்கிற புகழ் அது திக்கட்டும் பரவ வேணும் அல்லவா அந்த புகழே தர்ம தேவதைக்கு உடம்பு சத்தியம் எப்போதும் உண்மை பேசுதல் அதுவும் ஜீவராசிகளுடைய நன்மைக்காகவே உண்மை பேசுதல் தமக இந்திரியங்கள் புலன்களை அடக்குதல் வெளிப்புலன்கள் கண்ணுக்காது முதலானவை அடக்குதல் உட்புறலான மனது அதையும் அடக்குதல் நாலாவது சௌச்சம் சௌச்சம் என்னால் புனித தன்மை சுத்தமாக இருத்தல் உடம்பு சுத்தமா இருக்கிறதுக்கு நதிகளிலே போய் நீராடுகிறோம் குளத்தில் குளிக்கிறோம் தண்ணீரிலே நீராட்டி கொள்ளுகிறோம் உடம்பு சுத்தமா இருக்கும் மனசுக்கு நல்லத்தையே நினைக்க வேணும் ஆத்மா சுத்தி அடையறதுக்கு பக்தோகத்தை செய்ய வேண்டும் உடலும் மனமும் ஆத்மாவும் சுத்தமாய் புனிதமாக இருத்தல் அதுவும் அவருக்குத்தான் உடம்பு ஆர்ஜவன் நேர்மை ஆர்ஜவன் நேர்மை ஹானஸ்தின்னு சொல்ல முடியும் எது ஹானஸ்தின்னா எத்த மனசால நினைக்கிறமோ அதையே வாயால் பேசி எதை பேசுகிறமோ அதையே கைகளால் செய்தல் மனசாத்யாயதி தத் கர்மனா கரோதி மனத்தால நல்லத்தை நினைக்கணும் நினைச்சதை மட்டும்தான் பேசணும் பேசினத செஞ்சுடணும் இந்த மூணு ஒற்றுமையா இருந்ததுன்னா அதுதான் நேர்மை ஆர்ஜவம் ஸ்ரீஹி வெட்கப்படும் தன்மை பெரியோர்கள் நடத்தினதிலிருந்து நாம மாறி நடந்துட்டோம்னா வெட்கப்படணும் சாஸ்திர புஸ்தகத்துல என்ன எழுதி வச்சிருக்கோ அதன்படி நடவாமல் நாம தப்பா நடந்துட்டோம்னா ஓ இப்படி நடந்துட்டோமே என்ன வெட்கப்பட வேண்டும் ஒருத்தரை காப்பாற்றாமல் வாழாவிருந்தால் காப்பாற்றாம விட்டுட்டமேன்னு வெட்கப்பட வேண்டும் அதான் கிரீகி ஆசாபலம் சஞ்சலம் இல்லாத மனது எதை காட்டினாலும் அதுக்கு வில போடுவார் அப்படின்னு இருக்கக்கூடாது சஞ்சலமே இல்லாமல் இதுதான் நம் வாழ்க்கை நெறி இந்த வழி வாழுவதுதான் சிறந்தது என்கிற உறுதியான மனது என்ன பேசி நம்ம உள்ளத்தை கலைக்க பார்த்தாலும் கலங்காத உள்ளம் தானம் வேண்டிய அளவுக்கு சத் பாத்திரங்களிலே நல்ல காலத்தில் நல்ல இடத்தில் பிக்ஷையிடுவது பிச்சை கொடுப்பது தானம் தப தபு வேண்டிய மட்டும் கிடத்தலோ ஹோமங்கள் புரிதலோ ஆலோசனம் பண்ணுவதோ இவையெல்லாம் தபஸ் பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம் வேணும் காமத்துக்கு வசப்படாமல் பெண்ணாசை மண்ணாசை முதலானவர்களை தொலைத்து ஆணுக்கு பெண்ணாசை தவிர்த்து பெண்ணுக்கு ஆணாச தவிர்த்து நாம் அடக்கத்தோட வாழ்தல் பிரம்மச்சரியம் யமதர் உடம்பான் மற்றொன்று சொல்றார் என்ன அடைவதற்குண்டான வழி சொல்றேன் கேட்டுக்கோ அஹிம்சா யாரையும் ஹிம்சிக்காமல் இருத்தல் சமதா எல்லாரையும் சமமாக பார்த்தல் சாந்தி மனம் தெளிவடைந்து இருந்தல் ஆறு சந்தியம் கருணையோடு இருத்தல் அமத்தரகா வஞ்சனை இல்லாமல் இருத்தல் இப்படி இருந்தால் துவாரான் ஏதானி மே வித்தி இவைதான் என்னை அடைவதற்கு திறந்து வைக்கப்பட்ட வாசல்கள் இப்படி இருந்துட்டா நாம தர்மத்தின் வழி இருக்கிறோம்னு அர்த்தம் தர்மத்தை பத்தி பார்த்தோம் எது தர்மம் எது தர்மம்னு இன்னும் சந்தேகம் வந்துருக்கே கேட்ட போறமேங்கிறதுக்காகத்தான் லிஸ்ட் போட்டுட்டார் இதெல்லாம் தான் தர்மம் இதன்படி இருந்தோம்னா தர்மத்தை நாம் தாக்குறோம்னு அர்த்தம் மேலும் துஷ்டியாபஞ்சசு ரத்தோசி துஷ்டியாதே ஷட்பதீஜிதா மத்தமே தேராயே அஞ்சும் ஆறும் உன்னிடத்தில் உள்ளது சௌபாகிய வசத்தாலே தர்மபுத்திரா உன்னிடத்துல கீழ்ச்சுற ஆறும் இருக்கு சமம் தமம் உபரதி திதிக்ஷா சமாதானம் சமம் தமம்ங்கிறது வெளிப்புலன்களை அடக்குதல் உள்புலனான மனத்தை அடக்குதல் உபரதி ஆசையிலிருந்து விலகுதல் திதிக்ஷா பொறுமை சமாதானம் புத்தியில் இருக்கிற போரும் மனது புத்தியில் இருக்கக்கூடிய சமாதானம் எதிலும் தழும்பாத மனது இந்த அஞ்சும் உனக்கு இருக்கிறது மேலும் ஆறு ஆர தெரிவிக்கிறார் பசி தாகம் சோகம் மோகம் ஜரை மிருத்யு இந்த ஆறு நம்மளை படுத்தும் முதல்ல ரெண்டு வாழ்க்கையினுடைய ஆரம்பத்திலே பசி தாகம் சின்ன வயசா இருந்தா மாறி மாறி பசிக்கிறது மாறி மாறி தாகம் வருது நடு வயசா சோகம் மோகம் ஒரே துன்பம் ஒரே மயக்கம் இது நடுவாந்திர வயசு வயசு ஆயிடுச்சுன்னா மூப்பும் மரணமும் இந்த ஆறையும் தர்மபுத்திரா நீ வென்றவனாக இருக்கிறாய் தர்மோகமிதி பத்ரந்தே ஜிக்னாசுகுக ஆகத்தாக நானே தர்மம் உன்னை பார்க்கும் என்னும் ஆசையிலே தான் இங்கு வந்தேன் யக்ஷனாக ஆனேன் நானே தான் கொக்கு வடிவத்தில் இருந்தேன் நான் தான் அரணிக் கட்டையும் தூக்கிண்டு வந்தேன் மான் வடிவத்துல வந்ததும் நான் தான் உங்க ஆனா உன்னை கொண்டு லோகத்துக்கு நல்வார்த்தை கொடுப்பதற்காக ஆண்டுசம்சேம துஷ்டோஸ்மி நான் நீ காட்டிய ஆண்டுசம் நகுலை எழுப்பிக் கொள்னு சொன்னாயே நகுலனை எழுப்புவாய் அந்த நேர்மையும் கண்டு ரொம்ப ஆனந்தப்பட்டேன் வரந்தாசியாமி தேனக குச்சமற்ற உனக்கு வரங்களை கொடுக்க விருப்பப்படுகிறேன் நீ வேண்டிய வரத்தை கேள் வரம்பிரீஸ்வராஜேந்திர தாத்தாஹியஸ்மி ஏஹி மே புருஷா பக்தாக ந தேஷாம் அக்தி துர்கதி யார் என் காலை பற்றினவர்களோ தர்மத்தின் கால்களை பற்றினவர்கள் ஒரு நாளும் தாழ்ந்த கதிய அடையமாட்டார்கள் நீ ஆசைப்பட்ட வரத்தை கேள் பெற்றுக்கொள் எத்தனை வரம் வேணும்னாலே என் இடத்துல வாங்கிக்கோ ஏன்னா நீ காட்டிருக்கிற குணங்கள் இருக்கு பாரு லோகத்துல தேடினாலும் கிடைக்காது பேருவகை அடைந்தேன் உன்னை மகனாக பெற்றதற்கு இன்பப்படுகிறேன் வேண்டிய வரத்தை கேள் என்ன யக்ஷன் சொல்லுட்டார் தர்மதேவத்தை சொன்னார் இனி தாப்பனாரிடத்தில் பிள்ளை என்னென்ன வரங்களை வேண்டி பெற்றார் மற்றொரு ஆச்சரியமான செய்தி அதை அடுத்த நாள் பார்க்க போறோம் அத்தோட மகாபாரதத்தில் தர்மத்தில் யக்ஷபிரஷ்னம் முடிவடைய போகிறது நாளை காத்திருந்து பார்ப்போம் இந்த யக்ஷபிரஷ்னம் ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேணுகுடி கிருஷ்ணன் சுவாமி